ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கூறியதாவது அடித்துக் கொண்டிருந்தனர் போர்த்தி கொண்டிருந்தனர் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹூர்கள் வந்து அவ்விருவரையும் விரட்டினார்கள் நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் முகத்தை விட்டும் ஆடையை விளக்கி அபுபக்கரே அவ்விருவரையும் விட்டு விடுகிறார்கள் இவை பெரு நாட்களாகும் என்று கூறினார்கள் அந்த நாட்கள் மினாவின் நாட்களான பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்றில் அமைந்திருந்தன